வணக்கம் நண்பர்களே நட்டுணை ஹேரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி அறுபத்தி ஏழை சென்னை அரவேந்த் சென்ற பகுதியில் ப்ரொஃபஸர் டிரிலானி ஒரு பயங்கரமான ப்ரடிக்ஷன் காலக்கணிப்பை செய்தது போல தெரிந்தது வழக்கம் போல செய்கிறதெல்லாம் தான் தெரியும் பட் ஒரு மர்ம வித்தியாசமான குரல் அந்த குரலில் ஒரு ப்ரடிக்ஷன் சொன்னால் அதை ஹாரி கேட்டு ரொம்ப பயந்து போயிருக்கிறான் இன்னொரு பக்கம் ஹேக்ரிட்டோட பக்திக்க கொள்ளதா கொள்ளதா மினிஸ்ட்ரி ஆஃபீஷியல்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க சரி அவனுக்கு துணையாக இருக்கணும் நம்ம போகலாம் அப்படின்னு ஹாரி சொல்லும்போது சரி ஹாரி வா போகலாம் அப்படின்னு ஹெர்மியானியும் ராணு சொல்கிறாங்க ஹாரி கிளம்பும் போது அவனுக்கு ஞாபகம் அய்யோ என்னால் வர முடியாது ஏன் ஏன் என்னோட மாயப்பூர்வைய அங்கே மறந்து வச்சிட்டேன் அது இல்லாமல் இப்போ இருக்கிற பாதுகாப்பு ஏற்பாடுகள் மீறி போக முடியாதுமா எங்களால் மட்டும் எப்படி போக முடியாது எங்கே அந்த மாயப்பூர்வையை வச்ச அன்னிக்கு ஹாக்ஸ்மீட்லேருந்து தப்பிச்சு ஓடி வந்த மேல்ஃபாய் ப்ரொஃபஸர் செவரஸ் நேப்ஸ் கிட்ட போட்டு கொடுத்து போகிறான்னு அப்போ அவட்ட மாட்டும்போது கையில் மாயப்பூர்வையா வெளியே போனேன்னு கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சிவிட்றான்னு சொல்லிட்டு அந்த கொகைக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டேன் ஐயோ சரியா போய் எடுத்துகிட்டு வர ஐயோ இப்போ அந்த சைடு தான் ஸ்னேர்ஸ் சுற்றிட்டே இருக்காரு நான் அப்படிதான் வந்தேன்னு கண்டுபிடிச்சா என்னன்னு தெரியல அந்த ஒற்றைக்கன் மாயா மாயக்காரி அந்த சிலையை முன்னாடியே தான் சுற்றிட்டு இருக்காரு ஐயோ இப்போ நான் போனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாரே எப்படி எடுத்துட்டு வர்றது நீ ஹர்மியானி கேட்குற சரி ஹரி அதை எப்படி திறக்கதுன்னு சொல்லு அந்த ஒற்றைக்கண் சூனியக்காரியோட சிலையை எப்படி நவத்துறது எப்படி அந்த பிள்ளத்த வாரத்தை கொண்டு வர்றது அப்படின்னு நான் கேட்கறேன் ஆ அதோட கண்ணுக்கு நேர போய் மாய கொம்பு நம்ம வச்சிருக்கமே மந்திரக்கோல அதை வச்சு அது கண்ணில் ரெண்டு தட்டு தட்டி டிசண்டியம்னு கத்தணும் அப்போ அது நகர்ந்து கொடுக்கும் அது கீழே பிளத்து வாரத்தில் இறங்கி போய் தான் அந்த மாயப்பருவை எடுக்கணும் ஓ சரி ஹாரி கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடைக்கடை கடைன்னு ஓடுறா குடு என்னடா சருமையா அன்னிக்கி அந்த மாதிரி திருட்டு வேலைக்குலாம் செய்யாத செய்யணும் இப்போ அவளே கூட செய்கிறா அப்படின்னு ரான்னு கேட்குறான் எனக்கு என்னடா தெரியும் இப்போ தான் போறாளா ஃபர்ஸ்ட்டு எனக்கு அதே சந்தேகம் எங்கே போறாடின்னு போறா இல்லை இல்லை அவ அங்கே தான் போறான் ஹாரி நான் அடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றான் ஹேரிக்கு இன்னும் நம்பிக்கை வரல ஆனால் பத்து நிமிஷத்துல ஹெர்மியானி மாயப்பூர்வையோடு வரா எடுத்தா சரி வா போலாம் சீக்கிரம் அப்படின்னு மூணு பேர் அந்த மாயப்பூர்வையை போத்திக்கிட்டு யாரு கண்ணிலையும் பெறாம ஹேக்ரிட்டோட ரூம் வீட்டு வாசல்ல போய் அப்படின்னு ராகசிமா தட்டுறாங்க ஹேக்ரிட்டு உள்ள அழுவுற குரல் லேசாக கேக்குது கதவைட்டுறது ஹ் நாங்கள் தான் கதை துறங்க கதவை துறங்க கண்ணு மூணு பேர் கண்ணுக்கு தெரியாத மூணு பேர் குரல் கேட்டோன்னே ஹேக்ரெட்டுக்கு புரிஞ்சு போச்சு கதவு அவசரமாக திறந்து நீங்கள் இப்போ வந்தீங்க ஐயோ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா ஸ்கூலில் எடுத்து தூக்கிடுவாங்களே இல்லை ஹேக்ரிட் என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு நாங்கள் துணையா இருப்போம் சரி உள்ள வாங்க உள்ளே வாங்க என்ன ஆக்ரேட் அப்படின்னு ஹாரி ஆரம்பிக்கிறேன் ஏதாவது மினிஸ்ட்ரி இன்னைக்கு ஏதாவது ஓ அப்பீலில் எதாவது கேட்டாங்களா ஒன்றும் கேட்கலை ஹரி ஏதோ கடமைக்கின்னு ஒரு அப்பீல் வச்சாங்க ஹியரிங்கு நான் சொன்னதெல்லாம் தலையெழுத்துன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு டபுள் டோர் ப்ரொஃபஸர் நல்லவர் அவரை எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தாரு அந்த மிருகத்தால் ஆபத்து இல்லை இல்லைன்னு அங்கே யாரும் கேட்கல ஏற்கனவே மேல்ஃபாயோட அப்பா இந்த லூசியஸ் மேல்ஃபாய் சொன்னதை கேட்டுகிட்டு தான் வந்திருக்காங்க அவன் எந்த மெரட்டி இருக்கான்னு தெரில அவன் பாக்கெட்டுக்குள்ளே தான் எல்லா அஃபீஷியல்ஸும் இருக்காங்க கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேங்க சரி ரொம்ப வருத்தமாக இருக்குது ஹேக்ரிட்டு இப்போ பக்வி எங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதோட ஆசைப்பட்ட இடத்துல கட்டி வச்சுருக்கேன் அதுக்கு இயற்கையாக இயற்கை காற்ற சாப்பிட்டு சுவாசிக்கணும் மரங்கள் கடையில் இருக்கணும்னு ஆசை அதனால ரூமுக்கு நம்ம வீட்டுக்கு பின்னாடி காட்டு பகுதியில் அதை கட்டி வச்சுருக்கேன் கொண்ட நேரம் அது ஃப்ரெஷ்ஷாக சுவாசிச்சுட்டு ஜாலியாக மற்ற விலங்குகள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கட்டும்னு வச்சுருக்கேன் அப்படின்னு ஹேகரிட் சொல்கிறாரு ரொம்ப குரல் வறண்டு போய் எப்போ வேணாலும் உடஞ்சி அழுவுற மாதிரி இருக்குது சரி ஆனால் டம்புட ரொம்ப நல்லவர் பக் பிக்க கொல்லும்போது தானும் துணைக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவருக்கு நீங்கள் இருக்கிறது தெரியக்கூடாது தெரியக்கூடாது எப்படியாவது கிளம்புங்க இல்லை நாங்கள் கண்ணுக்கு தெரியாமது இந்த பொருளை போத்திட்டாது இருப்போம் உனக்கு துணையாக நிச்சயமாக இருப்போம் சரி என்னவோ உங்கள் இஷ்டம் வாங்க உங்களுக்கு டீ போடுறேன் அப்படின்னு ஆக்ரியேட்டு டீ ஜக்கை எடுக்கிறாரு அது வருத்தத்தில் அழுதுட்டு இருக்கனால கை நடுக்கத்தில் ஜக்கு டம்னு கீழே விழுந்துருச்சு ஜக்கெல்லாம் உடஞ்சிருச்சு ஐயோ இருந்த ஒரு ஜக்கு போச்சு வேற ஒரு ஜக்கு கபோர்டில் இருக்குது இருங்க எடுத்துகிட்டு வரேன்னு ஆக்ரேட் போகிறாரு ஆக்ரேட் நீங்கள் நீங்கள் உட்காருங்க ஆக்ரேட் நான் எடுத்துகிட்டு வரேன்னு அருமையா அனுப்பி போகிறேன் கபோர்டை நோன் நோன் நோண்டி இன்னொரு ஜக்கை தேடி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வரான் அப்போ அதில் வந்து டீ போடலான்னு பாலை ஊத்துலான்னு எடுக்கறா ஜக்குக்குள்ள இதையோ பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறா ரோன் என்னால் நம்பவே முடியல இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜக்க கவுத்துறா அந்த தொலைஞ்சு போன எலி ஜக்குலேருந்து ஓடி வருது இங்கதான் இருக்கியா இவ்வளோ எங்க போன அப்படின்னு எலியை பிடிச்சி பாக்கெட்குள்ள வச்சுட்டா ஏன்னா எலிக்கு பேர் வந்து ஸ்கேபர்ஸ் யாருமே நீ போனிங்க குருஷாங்ஸ் பேர் வச்ச மாதிரி எப்படி இது இங்க இருந்துச்சு எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு எலியை பார்க்கறான் அவன் கிட்ட அவன்கிட்ட வந்ததுனால அதுக்கு சந்தோஷமே இல்லை தப்பிச்சு போடுறதுக்காக திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டே இருக்க அவன் கையெல்லாம் பிடிச்சி நறுக்கு நறுக்குன்னு கடிக்குது ஏன் ஸ்கேபர்ஸ் இப்படி பண்ற நான் ஓன் ஏன் எங்கிட்ட தப்பிச்சு போக்கிறேன் ஏன் இப்படி பயந்து போயிருக்கேன் ஏன் முடியெல்லாம் கொட்டி போயிருக்கு முடியெல்லாம் முக்கவாசி முடிய காணும் முந்தி இருந்ததை விட ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல பயந்து பயந்து நடக்குது பயப்படாது பயப்படாதுன்னு பாக்கெட்ல வச்சிருக்கேன் ஹேக்ரிட் அவசர்ஸும் ஏதோ குரல் கேட்குதுன்னு சுற்றி சென்னல் வழியை பார்க்கறாரு ஐயோ அவங்க வராங்க அவங்க வராங்க சீக்கிர கிளம்பு அப்படின்னு யார பாக்கறான்னு எல்லாம் பார்க்குறாங்க ப்ரொஃபஸர் டம்பிள்டர் தன்னோட தாடி அப்படியே கீழே தரையை தூக்குற மாதிரி பெருக்கிட்டு வர மாதிரி கீழே அவ்வளோ தொங்குற நீளமான தாடி வச்சிருக்க டம்பிள்டர் வர்றாரு அவருக்கு பின்னாடி மினிஸ்ட்ரியோட தலைவர் ஃபட்ஜ் வராரு அவருக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான குலகார ரூபத்தில் முரட்டத்தனமாக ஒரு ஆசாமி கையில் அருவாளோட வரா சரி ஹக்ரிட் இல்லை உங்க கடலில் நீங்கள் பட்டா ஸ்கூலில் தூக்கிடுவாங்க தயவு செய்து போங்க அப்படின்னு ஹேக்ரி ரொம்ப பதட்டப்படுறாரு அவங்க சரின்னு முன்பக்கம் வரைய கதவு பக்கமாக போடுறாங்க இல்லை இல்லை பின்பக்கமாக போங்க பின்பக்கமாக போங்க இப்படி வாங்க அப்படின்னு பின்பக்க கதவு வழியாக அனுப்பிச்சி விடுறாரு அப்புறம் அவங்க சரி நிக்கலாமான்னு வச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இங்கே ஒட்டு கேட்க நிற்காதுங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் மாயத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க யாராவது பக்கத்தில் இருக்கிறத தயவு செய்து கிளம்புங்க அப்படின்னு சரி என்ன பண்றதுன்னு பின்பக்கம் நடந்து போறாங்க காட்டில் பக்விக் கட்டப்பட்டிருக்கு ஏ ஸ்கேபர்ஸ் சும்மாறு அப்படின்னு ரான் பதட்ட தப்பிக்க தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு பாக்கெட்லேருந்து அந்த பக்வீக் ஜாலியாக காதை ஆட்டிகிட்டு நடக்க போறது என்னன்றது தெரியாத மாதிரி ஜாலியாக இருக்கு இன்னொரு பக்கம் கதவை தட்டி உள்ளே வரலாமா ஆக்ரேட் அப்படின்னு பர்மிஷன் கேட்குறது குரல் கேட்குது வேண்டான்னு சொன்னால் மட்டும் உடையாடா போறீங்க வந்து தொலைங்கடா அந்த மாதிரி ஆக்ரேட்டு கடுப்பில் அது கதவை திறந்து விடுறாரு உள்ளே வராங்க இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் அவங்க கண்ணில் பற்றக்கூடாது என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நடந்து நம்ம ஆகவேட்ஸ் ஸ்கூலுக்கே போயிடலாம் இந்த ரூம் விட்டு அப்படின்னு ஸ்கூல் பக்கமாக நடந்து போகிறாங்க மாயப்பூர்வை போற்றி எப்படி யார் கண்ணி படக்கூடாது ஆனா அந்த எலி கீச்சு கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டே இருக்கு நாள் கழிச்சு எலி கிடைச்சிருக்கு அடக்கி வைக்க தப்பிக்க திரும்ப திரும்ப திமுரு இன்னொரு பக்கம் நடந்து போயிட்டே இருக்காங்க அந்த டைம்ல பின்னாடி அப்படின்னு குரல் கேக்குது என்னடா நாய் குரல் கேக்குதுன்னு மாய கொம்பு எடுக்கலான்னு யோசிக்கிறான் அவன் கை தானாவே எங்கேயுமே அசையல போங்கிறது அப்படின்னு ஹாரி கத்திர போக மாட்டேங்குது அந்த எலி இன்னும் பயங்கரமா பயப்படுது நாயை பார்த்து பாக்கெட்குள்ள <laughs> நுழைஞ்சிச்சு தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிச்சு ராணு ஐயோடு அவன் கத்திரான் ராணை பிடிச்சி இழுத்துட்டு போகுது ராணி அந்த அது ரொம்ப பெரிய நாயில் மனுஷனோட உயரமான நாய் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகுது ஹாரி அவனை எப்படியோ ஃபாலோ பண்ணலான்னு ஹாரி அருமையானே அந்த நாயை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அதை பிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க பயங்கர வேகமாக எழுதுகிட்டு போகுது அதுக்கு ஈக்குவலாக அவங்களால ஓடக்கூட முடியல விடுது விடுது அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாரி ராணு ராணு ஒரு காரில் பறக்கிற காரில் வந்து இறங்கி நாங்கள ஒரு மரத்தில் இடிச்சு அந்த மரத்துக்கடியில் ஏதோ ஒரு பொந்துக்குள்ளே போய் மறைஞ்சிருச்சு அங்கே ராணை எடுத்துகிட்டு போகுது வழியில் ஒரு இடத்துல ராணு தப்பிக்க ட்ரை பண்ணி ஒரு இடத்துல காலை உண்ணான் அதே மீறி எடுத்துகிட்டு போகும்போது கால் ஒரு கல்லில் இடித்து ஃப்ராக்சர் ஆகிருச்சு அவன் வழி தாங்க முடியாமல் ஆஹோன்னு கத்திகிட்டே உள்ளே போகிறான் அந்த கொகைக்குள்ளே மரத்துக்கடியில் எழுத்துட்டு போயிடுச்சு அது எழுத்துட்டு போனால் அந்த கொகையும் மூடிக்குச்சு இப்போ அவங்க மரத்துக்கிட்ட போவே முடியல அந்த மரம் அன்னைக்கு காரை அடிக்கும்போது எப்படி அடிச்சதோ அது மாதிரி அந்த மரத்துல ஒவ்வொரு கிளையும் ஹேரியும் ஹர்மியாணியும் போட்டு அடி அடி அடிக்குது ரெண்டு மூஞ்சில பயங்கரமா கீரல் கண்ட கண்ட இடத்துல இருந்தாலும் ரத்தம் வடிக்கிது எப்படி நீங்க உள்ள போறது ஐயோ ஒன்னும் தெரியலையே எப்படி ராண காப்பாத்துறேன்னு தெரியலே ராணி எப்படியா காப்பாத்தி ஆனோ அப்படின்னு ஹர்மியாணி ரொம்ப பதறா ஐயோ எனக்கு வழி தெரியலையே வழி தெரிஞ்சா நான் என்ன சும்மாவா இருப்பேன் அப்படின்னு ஹேரி சொல்லிட்டு இருக்கும்போது குருஷங்ஸ் அந்த பூனை அந்த சைடு வருது எப்படி ராணை காப்பாத்துறது அந்த கொகைக்குள்ள எப்படி நுழையிறது அந்த கொகைக்குள் நுழைஞ்சாலும் அந்த நாய் ராணையும் அந்த இலி எங்கும் இழுத்துட்டு போகுது உண்மை பிள்ளையிலே